சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா நாரத மகர்ஷி துவாரகையில் கொஞ்ச நாள் வாசம் பண்ணார் அப்படின்னு சொன்னார் சுக்காச்சாரியார் பரீட்சித்து மகாராஜா கிட்டேன் கிருஷ்ணனோட வாசம் பண்ணுறதுக்கு யாருக்குத்தான் விருப்பம் இருக்காதுங்கிற கருத்தை சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் தமேகதா துவரிஷிம் வசுதேவோ கிரகாகத்தேதமிரேகதா ஏகதான்னா ஒரு சமயம் வசுதேவா வசுதேவர் கிருஷ்ணனுடைய தகப்பனார் துவாரகையில் இருக்கிறார் அவரும் கிரகாகம் தம் தேவரிஷிம் தன்னுடைய கிரகத்துக்கு வருகை புரிந்து தங்கியிருக்கக்கூடிய தேவரிஷியாகிய நாரதரிடம் தம்ங்கிறது அவரிடம்னு அர்த்தம் கிருகாகத்தம் தம் தேவரிஷி வீட்டுக்கு வந்த அந்த தேவரிஷியை அர்ச்சிதம் பூஜைக்கப்பட்ட அந்த தேவரிஷியை சுகமாசீனம் பிரசன்னமாக சுகமாக அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவரிஷியை அபிவாத்ய அபிவாத்யன்னா நமஸ்காரம் பண்ணி இதம் இந்த விஷயத்தை பற்றி பேசினார் கேவி கேட்டார்னு அர்த்தம் ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தந்தையாராகிய வசுதேவர் தன் வீட்டுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தேவரிஷியாகிய நாரதரை பூஜித்து அவர் சுகமாக அமர்ந்திருக்கிற போது பிரசன்னமாக இருக்கிற போது நமஸ்காரம் செய்து இந்த ஒரு விஷயத்தை கேட்டார் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன விஷயங்கிறத நம்ம பிறகு படிக்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் எோருக்கும் பரிபூர்ணமான மன்மார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்